வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் தாரகன் வதைப்படலம் வெம்மை தீர்ந்திடும் அப்பெரு நெறிடை விரைந்து செம்மை சேர்த்தரு குமரவேல் படையொடு செல்ல அம்ம சேர்ந்தது தாரகர்க்கு உரையுழாய் அடைந்தோர் தம்மை வாட்டியே அமர்க்கிற உஞ்சமாம் விண்டு உலாய் நிமி்கிற உஞ்ச விரியனை விண்ணோர் கண்டு உளம் பதை பதைத்தனர் பகபதி கலக்கம் கொண்டு நின்ற நன்னாரதன் அணுகியே குமரன் புண்டரீக நேர் பதம் தொழுதுவான் தூய நான் வரை அந்த நர் முனிவர் இச்சுரத்தில் போய எல்லையின் நெறியதாய் செய்து பின் குரு முனி இவ்வடிவாய் ஏய தொல் பெயர்க்கிற உஞ்சமால் நேரில் இக்கிரிக்கு ஒரு குடே மாயனில் நகரில் சூரன் அப்படும் மவுனனுக்கு இழவலாம் துணைவன் போரில் அச்சுதன் நேமியை அணியதாப் புனைந்தோன் தாரகப் பெயர்வை எவன் வைகினன் செயத்தால் இன்னவன் தனை அழுதியேல் எழுதுகான் இணையோன் முன்னவன் தனை வென்றிடல் என முனிமொழிய மின்னு தன் சுடர்வேலவன் அவற்றினை வினவி அந்தவன் தன்னை முடிக்குதும் இவன் என அறைந்தான் சிறந்திடும் முருகவேல் இணைய செப்பலும் நிறைந்திடும் அமரரும் இறையும் நெஞ்சினில் உறைந்திடு கவல் ஒறியி உவகை எய்தினார் இறந்தனன் தாரகனின்றொடே என ஐயர்கள் பெருமகிழ்வு அடைய ஆறு கையுடை முருகனக்காலை தன் புடை வீரவாகுவான் சுயனை நோக்கியே இணைய சொல்லுவான் குற்றவக்கிரி கிரௌஞ்சம் ஆகுமாள் மற்ற அதன் ஒரு புடைமாய நெற்றியுள் செத்திய அசுண்தம் சேனை தன்னுடன் அற்றம் இல் தாரக நமர்தல் மேயினான் ஏனின் துணைவர்கள் இலக்கத்து எண்மர்களாகிறவெல்லாம் அடல் கொள் பூதர்கள் சாய்வரு தலைவர்கள் தம்முடியேயே நீ அவன் பதியினை வளைத்தினேர்கிலாய் தடுத்து எதிர்மலைந்துடும் அவணர்தானையை படுத்தனை தாரகப்பதகன் எய்து மேல் அடுத்து அமரியுதி அறியது ஏல்யாம் முடித்திட வருவதும் முந்து போயென்றான் நலமிகு குமரவேள் நவிழை இன்னம் வலமிகு சிறப்புடை வாக நன்றியனா தலைமிசை கூப்பிய கரத்தன் தாழ்ந்து முன் நிலமிசை இறைஞ்சின நேர்ந்து நிற்பவே ஏந்தளம் துணைவராம் இலக்கத் தீயன் மறை ஆய்ந்திடு பூதரை ஆதி நோக்கியே வாய்ந்திடு பெரும் திரள் வாகுதன்னுடன் பொந்திடும உணரைப் பொறையன்று ஏவினான் கேவலும் அணையவர் யாரும் பின்பிறான் பூ அடிவணங்கியே போதற்கு உந்தலுமாவிழாவியாம் அமலன் பாங்கு தேவர்கள் கம்மியர்க்கு இதனை செப்புவான் மேதகு பெருந்திரல் வீரவாகுவை ஆதியர் தமக்கு இயலாம் அளிக்கும் பான்மையால் ஏதமில்லாத பல்லிரதம் நல்கினா ஓதினன் உலக இயலாம் உதவும் தொன்மையூன் அத்திரம் கேட்ட அமரர் கம்மியன் ஒத்தது ஓர் மாத்திரை ஒடுங்கு முன்னரே சித்திரவயப்பரிசீயம் கூலிகள் இத்திரம் பூண்டபல் இரதம் நல்கினான் அன்னத்தேர்த்தகை அதனை எம்பிரான் மின்னு காலவேல் வீரவாகவும் பின்னர் எண் வரும் பிறரும் சாரதமன்னரும் பெறவழங்கினான் அரோ பாக்தோண்டிடப்படரும் தேர்கள் மேல்வாகை சேர்த்தரும் வாகுவே முதல் ஆகினோரடைந்தம்பொன்மால் வரை தோகை மைந்தனைத் தொழுது போற்றினார் தொழுது வள்ளலை சூழ்ந்து மும்முறை விழுமியதாகி எவிட வெற்றேகினார் பழுதியில் நீத்தம் ஓர் பத்து நூறு என கொழுமிப்பாரிடும் குலவிச் செல்லவே பாய பூதர்த்தம் படைக்கு வேந்தரா ஏயினாக்கு வீர இழக்கத்து வீரவாகுவோர் நாயகம் பெரிய நடுவன் போயினான் அமர் விளைக்க அவனை ஏவியே தமர தானே சூழ்தர இமையவர்க்கு இரையேனையோர் தொழக்குமரவேள் கடை கூழை ஏகினான் பிற்படையம்பிரான் பெயரையேவலால் முற்படுவீரனை முயங்கிப் பாரிட சொல்படைப்படர்வன தூமம் தன்னொடு சிற்பரன் நகை அழல் புறத்துச் சென்றபோல் அரிநிறை பூண்ட தேர் அலகை பூண்ட தேர் பறிநிறை பூண்ட தேர் படைக்குள் ஏகுவ விரிகடல் விரைப்பினில் மேகராசியும் கிரி கலங்களும் கெழுமிச் செல்வபோல் இடையகல் இரதமோடிரதம் தாக்கிய படையொடு படைவகை செறிந்த பல்வகை கொடியொடு கொடி நிறை துதைந்த கூழியர் அடுசமர்பயின்றிடும் அமைதி போலவே சங்கொடு பனைதுடி தடாரி காக்களம் பங்கமில் தன்னுமையாதி பல்லியம் எங்கனுமியம்பினை எழுந்து பூழிப்போய் செங்கமலத்தவன் பதத்தைச் செம்மிற்றே சாற்றும் இவ்வியல் புறத்தானை வீரரும் சீற்ற வெம்புதரும் செல்லவாகையான் கோல் தொழில் அகற்றிய கோட்டு மாமுகன் போற்றியமாயமா புரியைச் சேர்ந்தனன் சேர்ந்திடுமெல்லை பூதர் சேனை போய் நகரம் புக்கு நேர்ந்திடுமவுனரோடு நின்று அமர் விளைத்து நின்றார் ஓர்ந்தனர் அகனைத் தூதர் ஓடிதம் கோயில் புக்கு சார்ந்திடு திருவில் வைகும் தாரகர் சொல்வார் எந்தை மற்றது கேள் நும் முன் வெம் துயர் சிறையை நீக்க விரிசடை கடவுள் மைந்தன் கந்தன் என்று ஒரு வந்தான் உணரைக் கடக்கும் என்ன அந்த நெரிசல் விண்ணோர் கேட்டும் என்றே என் இவர் மாற்றமென்னா யாந்தரி குற்றேமாக அன்னவர் எம்பிங்கே ஆயிரத்திரட்டி என்ன பன்னுறு பூத படர்ந்திட குமரன் போந்தான் முன்னொரு தூசி நந்தம் முதுநகர் அழைத்ததென்றார் என்றலும் வடவை தீயில் இழுது என்னும் அளக்கருவீழ துன்றிய எழுச்சிமான தூண் எனும் செற்றம் தூண்ட மின் திகழ் அரிமான் ஏற்றுக்கு என் தவிசி இருக்கை நீங்கி குன்று உரள் மகுடம் அண்ட கோளகை தொடையெழுந்தான் எழுந்து தன்மருங்கு நின்ற ஒற்றரை நோக்கி இந்த செழுந்திருநகர் மேல் வந்த சேனையை மொழி கொழுந்தழல் புகுந்ததென்ன கொல்வன்ன்தானை முற்றும் உழுந்துருள்கின்ற முன்னர் ஒல்லை தந்திடுதீரென்ற அன்ன பணிமுறை புரிவான் உற்றுவர்கள் போயிடலும் அவனன் நின்ற கொன் வேல் பரிசனரை கொடு இரதம் என கூறலோடும் முன்னம் நொடி வரையிலும் தந்திடலும் அதனிடையே மொயம்பில் புக்குப் பின்னர் வரும் அமைச்சர்கள் தம் பரவ மத்பினொடு தேர்தல் உற்றான் வீடுவான் போலும் இனி தாரகன் என்றவன் சீர்த்தி விரைவில் வந்து கூடியே புரள்வதும் அறற்றுவதும் காப்பதும் மாம் கொள்கைத்து என்ன நீடு சாமரத் தொகுதி பலவிரட்ட வெள்வொலியல் நிமிர்ந்து வீசப்பீடு சேர்த்தபளமதி குடை நிழற்ற வலம் புரிகள் பெரிதும் ஆர்ப்ப ஈமத்தேனடம் புரியும் கண்ணுதலோன் எடாத சிலை என்ன மாலோன் மாமத்தே எனக் கிடந்த முழு வைரத் தண்டமொன்று தாமத்தேர் பெறுகின்ற மடங்கள் பல ஈர்த்து வரும் சகடத்தின்கால் சேமத்தேர் மிசைப்போதை ஏனைய பல்படைக்கலமும் செறிந்து நொற்றர்கூவிய வேலையே ஏற்றெழுந்த உணர்கடல் ஒருங்கு செல்ல கொற்றமால் கரிபரி தேர் இனத்தினொடுவந் தீண்ட குழவித் திங்கள் கற்றை வார் சடை கடவுள் வாங்கிய பொன் மால்வரையை காவலாக சுற்றுமால்வரையன்ன படை தலைவர் பக்ரேரில் துவன்றி சூழ மொய்யமர்சை கோலமுடும் முப்புறமேல் நடந்தருளும் முக்கண் மூர்த்தி பையரவின் தலைத்துஞ்சும் கனை தூண்ட மூண்ட தழல் பதகரானோர் மெய்யுடலம் முழுதும் நுங்கத் தலை கொள்ள பெருந்தூமிசை கொண்டு என்ன செய்ய முடிய உணர் பெரும் கடலினிடையே எழும் பூழி சேட்சென்று போங்க கார்குன்றம் அன்ன திரல் கரிமீதும் பரிமீதும் கடிதில் தூண்டும் தேர்குன்றம் அதன் மீதும் வயவர்கள் தம் கரங்களினும் செறிப்பதாக யார்கின்றது உயர்ந்து ஓங்கி அசைகின்றது எம்மருங்கும் அம்பொன்னாட்டில் தூர்க்கின்ற பொழியினைத் துடைக்கின்ற பரிசே போல் துவன்றித் தோன்ற வாகைவுள பல்லியமும் எம்பத்தன்னகர் நீங்கி மன்னர் மன்னன் ஏகியதோற்படி நோக்கி உவரிமிசை கங்கைகள் வந்து எய்துமா போல் சாகை உள பன்மரனும் பல்படியும் குன்றுகளும் தடக்கை ஏந்தி சேகுடைய பெரும் சீற்றப் பூதற்படை ஆர்த்து எதிர்ந்து எல்லோரும் தொழுதகைய குமரனடியினை வழுத்தி இதழ் வெம்பூதர் கல்லோடும் மரணோடும் கதையோடும் கணிச்சியோடும் கழுமுள் வீசர் வில்லோடும் கணையோடும் வேலோடும் நேமியோடும் மிக்கையெல்லாம் அல்லோடும் புறையுமனத்து அவுணற்படை எதிர் சிதறி அமர் செய்தார் எண்ணொரு படைகள் இவ்வாறு எதிர்த்தெழிய அடரும் வேலை விண்ணொரு பூழியனும் விரிதகு புகை மீச்செல்ல மண்ணொரு குருதியான வன்னியை மாற்றுவார்போல் கண்ணுறுமிமையோர் கண்கள் கடிப்புநல் ே இருந்திடல் இன்றி நேர்வந்து ஏற்று அமர் புரிதலாலே சொரிந்துடு குருதி பொங்கத்தோளோடு சென்னிதுள்ள சரிந்திடும் குடர்கள் சிந்தத்தானவர் பல்லோர்மாய பொருந்திரல் வயத்தால் மேலாம் பூதரும் சிலவர் பட்டார் தேருடை தெரிந்து பாய் மாத்திரத்தினை சிதைத்து நீக்கி ஆருடை திகிரிச் சில்லி அங்கையால் எடுத்து சுற்றி போருடைத்திரலோர் தம்பால் பொம்மென நடாத்தும் பொற்பால் கார் உடைடைப் பூதர் செல்லோர் கண்ணனே போன்றாரன்றே தேர்பறித்து எழுந்து மண்ணில் செல்லுராப்பவளச் செங்கால் கார் பறித்தன்ன தோகைக் கவனவாம் புறவியிட்டம் போர் பறித்து ஒழுகு சீற்ற பூதர்கள் புடைத்து சிந்தி பார்ப்பறித்திடவே செய்தார் படிமகள் இடும்பைத் தீர்ப்பார் வாள்டைடைக்களிற்ற்றின் ஈட்டம் வாரியை கரத்தால் இயற்றி கால் உடை தேர் கழல்களால் உருட்டிக்காமர் பால் உடைப்புரவித்தானை பதங்களால் உழக்கிச் சென்றார் வேல் உடை தடக்கை அண்ணல் விடுத்து அருள் வீரர் வார் புரசை பூண்டவன் கழிற்று ஒரு தல்யாவும் சூர்வுறு நிலையவாகித் துஞ்சிய தொகுதி சூழ தேர்வுறு குருதி நீத்தம் பிறகு அழல் கதிர்காணாது கார் உர ஊர்கோள் தோன்றும் காட்சியை ஒத்ததன்றே கண்ணெதிர் நின்று போர் செய் காரிழும் அவுணர் பற்றி துண்டியன பூதர் வீசத் துளங்கிய கலங்களோடும் விண்ணிடை இறந்து நொய்தில் வீழ்வது விசும்பில் தப்பி மண்ணிடை மின்னுவோடும் வறுமுகில் போன்றதன்றே ஆயிர வெள்ளமாகும் கணவரும் அங்கன்புள்ள பாயிரும் குன்றம் எல்லாம் பன்முறை பறித்து வீசி மாயிரும் தகுவர்தானை வரம்பிலப்படுத்து நின்றார் ஏ என உலகைச் சிந்தும் இறுதினாள் ஏழிலி போல்வார் நிணம் கவர்ஞமலிவோர் சாத்யரேலெனக் குறைப்ப புள்ளின் கணங்களும் அலகைதானும் கரங்கிடக் காணத்து ஓங்கி பிழங்களின் அடுக்கல் ஈண்டிப் பேரமர் விலக்கியாக்குமாங்குறு நிலையவாகிய அடுத்த அம்மா தரைத்தடம் சிலையதாகத் தரு கண்வெம்பூதரானோர் வரை துணை அன்ன தாளே வலி கெழுகுழவியாக திரைத்திழிக்குருதி நீராத்தீர்ந்திடு திரளோர் யாக்கை அரைத்தன நடப்ப ஏற்றார் அடுப்போர் செய்வார் தத்தொரு புரவி திண்டேர்த்தானவர் நிகலத் தந்தி பத்து நூறொன்றில் வீழப்பழுமரப்பனை கொண்டற்றி முத்தலை புடைத்து மொய்பால் குத்தினின் உழக்கி பாய்ந்து கொன்றனர் பூதவீரர் விழுந்தன படிவம் யாண்டும் விரிந்தன கவந்தமேன் மேல் எழுந்தன குருதித்தாரை ஈர்த்தன நீத்தமாக அழுந்தி இறந்தோர் யாக்கை ஆர்த்தன பறவை செய்ய கொழுந்தசை மிசைந்து நின்று குறவையாட்டு அயர்ந்த கூழி கண்டனன் இணையதன்மை தாரகன் கடிய சீற்றம் கொண்ட நன் வையகம் நீங்கி குவலையம் இசைக்குப் புற்று தண்டம் ஒன்றெடுத்து பூதப்படையினைத் தரையில் வீட்டி அண்டவம் குலுங்க ஆத்திட்டு அடிகளால் உழக்கிச் சென்றான் அல்யனப்பட்ட மேனி அவுணர்கற்கு அரசன் கையில் கல்லெனப்பட்ட தண்டால் புடைத்தலும் கரங்கள் சென்னி பல் எனப்பட்ட சிந்திப் பாய்ப்புனல் ஒழுக்கில் சாய்ந்த புல்யெனப்பட்டதம்மா பூததம் சேனையெல்லாம் பிடித்திடு வைரத்தண்டம் பெரும்கடல் பூத வெள்ளம் முடித்திடல் புகழோ என்றால் தாரக மொயம்பின் மேலோன் அடித்திடும் காலை கீண்டது தம் புவியடிப்பான் நோங்கி அடித்திடும் காலை கீண்ட தென் திசை அண்டச் சூழல் மார்பத்தாரகன் வைரத் தண்டம் போரிடம் கொண்டோ சென்னி புயமுறம் கரங்கள் சிந்தி காருடம் கண்ட பாந்தம் எனத் துடிப்ப வீட்டில் பாரிடம் தன்னை எல்லாம் பார் இடம் ஆக்கிற்று அம்மா அன்று அறிவிடுத்த ஆழியாரமானி இந்த தீயோன் கொன்றனணிகம் என்னும் கொள்கையும் அவன் மேல் செல்லும் வந்திருள் தம்பால் இல்லா வண்டமும் மதித்து நோக்கி நின்றுலர் பூதர் வேந்தர் நெஞ்சு அழிந்து உடைந்து போனார் வேந்தர் சிந்துழிச் சீற்றம் தூண்ட எண்கணமாகியுள்ள இலக்கரும் சிலைகாலூன்றி மண்கணை முழவம் விம்மவை இரழுந் திசைப்ப வாங்கி ஒன்கணை மாறி தூவி உணனை ஒல்லை சூழ்ந்த சூழ்ந்தனர் துறந்தவாளி தோன்முகத்த உணன் யாக்கை ஊரது ஏனும் புணர்த்தில உண்மையாகி தாழ்ந்திடு நிறப்பின் மேலும் உன் குருமகன் தாங்கி வாழ்ந்தவர் தமக்குச் சொல்லும் சொல்லனவரிது மீண்ட தரைபடப் புகழ் வைத்துள்ள தாரகன் தடமார்பத்தை புரைபடச் செய்திடாது பொள்ளனப்பட்டு மீண்டு நிறைபடத் திரலோர் உய்த நெடுங்கணையானவெல்லாம் வரைபடச் சிதறும் கல்லின் மாறி போலானவன்றே விடுகணை மாறியாவும் மீண்டிடவே குண்டு விண்ணோர் படைமுறை வழங்கி நிற்பதகன் மேலவைைகள் எய்தா உடையதம் வலியும் சிந்திவொல்ல நமறிந்து செல்ல கடவுளர் அதனை நோக்கிக் கரங்குலை திறங்கலுற்றார் மற்றது காலை தன்னில் வலியினால் வைரத்தண்டம் சுற்றின தற்கின்ற சுடர் தேர்கள் எத்தினன் புழை நீட்டி இலக்கர்தம் தொகையும் வாரி பொன் தனுவோடும் மீது விட்டான் துளும்பிய அளக்கர் தண்ணில் சூழ்வுர நின்ற தெங்கின் வளம்படு பழுக்காய் வர்க்கம் மாறுதம் எரிய சிந்தி குளம் புகுதன்மை என்ன விழ்தறு கொற்ற வீரரிடம் பிறை புறையும் வில்லோடு எழுந்து ஒரு புடையில் போனார் கொற்றவில் உழவன் வீரகோள் அறி அதனை நோக்கி செற்ற முடியே இச்செவ்வேல் சேவடி மனத்துள் கொண்டு பற்றிய தனுவை வாங்கி பகழி நூறு உயித்து தீயோன் பொன் தட தள்ளி புனீரியும் நான் ஆர்த்த ஆர்த்திடும் போதை கேளா அண்டர்களனையன் மீது தூர்த்தனர் மலரின் மாறி தோன்முகன் அதனைக் காணா வேர்த்தனன் மானமுற்றான் வீரகேசரி மேலங்கை தாத்தடம் தண்டம் உயித்து தனது மான் தேரில் சென்றான் சென்றுவோர் மா முடி புனை உழித் தண்டமத்திரலோன் மன்றல் மார்பகம் படுகலும் வீழ்ந்தனன் மயங்கி வென்றி மொன்புடை ஆண்டதை அது கண்டு வெகுண்டு குன்றமன்ன தோள் தாரகனு போறக் குறித்தான் குறித்தே விரல் புயன் தாரக கொடியோன் எதிர்குறுகி வெறித்தேன் மலர் தொடை தூங்குதன் விரல் கார் முகம் குனியா பொறித்தே உரு கனல்வாளிகள் பொழிந்தே அவன் புறத்தில் செறித்தே உறவளைத்தான் பொழிந்தான் சரமுழை நம்ம அவன் புறமேலது பொழுந்தின் இழிந்தான் சிலை உயர்ந்தான் கணை ஈர் ஏழு தொட்டு இருப்ப அழிந்தாய் என எதிர்ந்தாய் இதற்கு ஐயம் இலை என்னா மொழிந்தான் ஒரு சூலம் தன்னை மொயின்பில் செலவுத்தான் பொறுமூவிலை வேலங்கு அவன் பொன்மார்பு உறப் பெருமோகமோடே நின்றிட பின் அங்கு அது காணா உருமேறு அவன் துணையாய் மூவரும் ஒரு நால்வரும் மாறு உற்று அமர் இழைத்தார் அமர் செய்திடும் எழு வீரரும் அவுணந்தனக்குடைய குமரன் பதம் தலை கொண்டும் கோமானது காணாயமர்மற்று இவர் எல்லோரர்களும் இருந்தார் பொருது என்னா சமர் முற்றிட வரு தாரகத்தகுவன் முனம் அடைந்தான் ஒரு கார்முகம் இரு கால்வளை உறவே குனித்துவுகுதேன் அருகாதொழுகிய தன்மையின் அவிர் நான் ஒலியெடுப்ப திருகா நெடுவரையானவும் தெருமந்தனா உணர் இருக்காதையும் நனி பொத்தினர் ஏங்குவுற்றனர் எரிவார் நான் கொண்டிடும் ஒலிகேட்டலும் நடுங்கா வெறுவுற்றார் பூண்கொண்டிடு சிலை வாங்கலும் மகிழ்வுற்றிடு புலவோர் சேன் கொண்டிடும் முகில் வேண்டினர் அது வந்திடச் சிறந்தே மான் கொண்டதன் உருமுச் செல மயங்கித் தளர்வது போல் மேதாவியர்கள் பரவும் திறல் வீரவாகுமாதாறு வண்ணச் சிலை தன்னை வளைத்துவாகை தாதார்பிணையல் புனைத்தாரகன் தன்னை நோக்கி தீதாமழல் போல் வெகுண்டே இது செப்புகின்றான் பொன்றாவலி கொண்டு அவர் ஆடிய பூதர் தம்மை பந்தாள் சிலை கொண்டு இடு வீரரை வன்மை தன்னால் வென்றாம் என உன்னினைப் போலும் விரைந்து நின்னைக் கொன்று ஆவி உண்பன் எனலும் கொடியோன் உரைப்பான் மாயந்தனை வென்றவன் நேமியை மாசில் கண்டத்தேயும் படியே புனைந்தேன் வலி எண்ணுறாதே நீ இங்கு அடுவாம் என கூறினை நீடுமாற்றம் சீயம் தனையும் நரி வெல்வது திண்ணமாமோ சாருங் குரல் வெண்படையாவையும் சாய்ந்த வீரர் ஆறும் தொலைவுற்றனர் நீயும் அயர்ந்து நின்றாய் வீரம் புகழ்வாய் விழிகின்ற விளக்கம் நேர்வாய்ப் பார் என் உனது ஆவி படுப்பன் என்றான் என்னும் துணையில் சரம் ஆயிரம் ஏந்தல் உய்ப்ப தன்னம் கையில் ஓர் சிலை வாங்கின தாரகப்பேர் மன்னன் கடிது கணை ஆயிரம் மாறு தூண்டி சின்னம் புரிந்து கணைநூறு செலுத்தினால் எவ்வ கொடியோன் தொடுவாள் காணா அவ்வக்கனைகள் விடுத்தே அவை முற்றுமாற்ற கைவிற்கு ஒருவன் இவன் ஆகும் இக்காளை தன்னை தெய்வப்படையால் முடிப்பேன் என சிந்தையே செய்தான் வெம் கணல் படை தாரகன் விட வீரவாகு வெகுண்டு பின் செம்கணல் படையேவி அன்னது சிந்தவே வருணப்படை அம் கண் உயித்திடா உணர் கோமகன் அடுப்புனற்கு இறை படையினை துங்க முற்றிய வீரன் உய்தது துண்டம் ஆம்பகை கண்டனன் இரவி தன் படை அவுணன் விட்டனன் இவனும் அப்படையேவியே விரைவில் அன்னது தொலைவு கண்டனன் வீரமே தகுத்தாரகன் உரம் மிகும் தனி ஊதை வெம்படை உந்தினானது அருள்மிகுந்தனியடியன் மாற்றினா அநில வெம்படை வீரு அழிந்திட அவுணர் கோமக நம்புயன் தனது தொல்படையே வினா நது தனிவையில் செற்றமோடேகலும் வனை கருங்குழல் மற்ற அவன் படை தூண்டியே நினையு முன்னது தொலைவு செய்தனன் நிகரில் வான் ஆயத்தன்மைகள் கண்டு தாரகன் அற்புதத்தினாகியே மேயவானவர் படைகள் யாவையும் வீரன் மற்றிவன் வென்றனன் மாய நீர்மையில் இங்கு இவன் திரள்வன்மை கொள்ளுதும் இனியனா தீய புந்தியில் இணையவாறு தெரிந்து சிந்தனை செய்து மேல் தொல்லை மாயையின் விஞ்சை தன்னை நவின்று உளம் கொடுத்துண்ணென மல்லன்மேவரு தாரகாசுரன் வடிவம் என் தாங்கியே எல்லை தீர்த்தரு படை வழங்கினெங்குமாகியிருள்குழாம் ஒல்லை வந்து பறந்த போல் அவன் ஒருவன் நின்று அமர் புரியவே கண்டு மற்றது வானுளோர்கள் கலங்கி இயங்கினர் முன்னரே விண்டு நீளிடை நின்ற பூதர் வெறுண்டு பின்னரும் ஓடினார் மண்டு பேரமர் செய்து அயர்ந்திடுவான வீரருமச்சமேல் கொண்டு நின்றனர் முறுவல் செய்தனர் குணலையிட்டனர் அவனரே தாரகப் பேரவுணர்போன் மாையின் சமரும் ஆறு அச்சுறுகின்றதும் ஆடல்மையும்டையோன் பேரழல் பொறி கதவுற நோக்கியே பிறங்கும் வீரபத்திரன் நெடும்படை எடுத்தனன் விடுவான் தொங்கவுக்கிரச்சிம்புள் மாப்படையினைத் தூயோன் செங்கை பற்றலும் அன்னது தாரகன் செயலால் அங்கண் நின்றிடுமாயை கண்டச்சமுற்றழுங்கி பொங்கு பானுமுன் இருளென முடிந்ததப்பொழுதே தன் புணற்பொருமாயை தான் உடைதலும் தமியாய் முன்பு நின்றதோர் தாரகன் மொய்புழான் தன்னை பின்பு மாய ஏற்படுத்தவோர் சூழ்ச்சியைப் பிடித்து மின் பொலிந்த தன் தேரை விட்டோடினன் விரைவில் தாரகன் தொலைந்து ஓடலும் தனக்கு இணையில்லோன் போரழிந்து வெண்ணிட்டுவன் தன்மிசை புத்தேள் வீரவெம்படை விடுப்பது வீரமன்றி அண்ணா சீரிது ஆகிய துணியுள் அன்னதைச் சிரித்தான் அற்றபோர் வலி தாரகன் பின்வரைந்தனுகி பத்தி நான்கொடு புயந்தனைப் பிணித்தியனைப் பணித்த கொற்ற வேலன் மற்றவன் தனைத் தொடர்ந்தனன் நெடும் திரல்வாகூ வேழமா முகற்கிழவலை உன்னியே வீரன் ஆழிமால் கடலாமென ஆர்த்துவைதணுக சூழுமாயையின் இருக்கையாம் தொல்கிற உஞ்ச பாழியொன்று சென்றொழித்தனன் தாரகப்பதகன் முன்னம்மாங்கு அவன் போகிய புழை உள்முடுகிப் பொன்னின் வாக என் தோளுடை ஆண்டகை புகழும் அன்னது ஓர்வரை அகமிலாம் ஆயிரம் கதிரின் மன்னனே ஏகுரா இருள் நிலம் போன்று வைகியதே நீழுமால் இருள் படர்தலும் சில்விடை நெறியால் தாளி நொற்றியே படர்ந்தனன் தாரகற்காணான் ஆளி மொய்புடை மேலையோ நடுக்கலின் புணற்பான் மீழுகின்றது ஓர் கண்டிலன் வெகுண்டான் செற்றமிக்கவன் மாயை இவ்வரை எனச் சிந்தித்து உற்ற காலையில் அவணனாகிய க்ரௌஞ்ச பொற்றை அன்னது கண்டு மோகத் துயில் புரிந்து மற்றவன் தனது உணர்வினை மையல் செய்ததுவே இயலிசைத் தமிழ் முனிவரன் இசைத்த சூழி செய்வாள் வியலிடைத்திரல் வாகுவை எவ்வரை மிகவும் மயல் உடைப் பெருமா எமதி ஏற்றலும் மயங்கி துயிலலுற்றனன் தொல்லையின் உணர்வு எல்லாம் துறந்தே அம்மலைக்கணே முன்னவன் உரங்கலும் அனைய செம்மலுக்கிளையோர் இருநாள் வரும் சிறந்த தம் இனத்தர் ஓர் இலக்கரும் சாரதர் பலரும் விம்மல் உத்தனர் சிறையிலாப் மெலிந்தார் உடைந்து போயின தாரகன் தன்னை நம் உறவோன் தொடர்ந்து செந்தனன் மீண்டிலன் அவனுடும் துன்னி அடைந்து வெற்பினில் போர்புரிவான் கொலோ அங்கட்படர்ந்து நாடுதும் யாமும் என்று எண்ணினர் எண்ணியை இசைந்து இளையோர் எண்மரும் இலக்கம் நண்ணும் வீரரும் பாரிடம் தன்னுள் நாயகரும் அண்ணல்வான்படை ஏந்தியே ஆயிடையகன்று விண்ணுலாவுருக் விரைவில் ஆயவெற்பின் நெல்வி இரவாகுப் பெயரடலோன் போய பூழையுள் மற்றவர் யாவரும் புகழும் தீய தொல்வரை முன்னவர்க்கு இழைத்திடு திறம்போல் மாயம் என் நில புரிதலும் வெற்றி வீர வாகுபெயர் அண்ணலும் வீரர் மற்றியாபரும் மயங்களும் தாரகன் வாராவுற்று நோக்கினம் மாயையால் இவரெல்லாம் ஒருங்கே இற்று உளார் என மகிழ்ந்து மால்வரை மிசை எழுந்தான் அண்டமீமிசை நின்ற வானவர்கள் இவ்வனைத்தும் கண்டு கடபுணல் பனிவர அரற்றியே கலங்கி கொண்ட துன்படு பதைப்பதைத்து ஓடினர் கூலித் தண்டம் யாவையும் விரிவின தலைவரின்மையால் மலையின் மீமிசை எழுதரு தாரகன் மற்றோர் தலைமையாகிய விரதமேல் கொண்டு தான் அவர்கள் பலரும் வந்து வந்து ஆர்த்தனர் சூழ்தரப் பைம்பொன் சிலையது ஒன்றினை வாங்கியே செருநிலம் சென்றான் நீடுதன் சிலை நாண் ஒலி கொண்டு நீள் சரங்கள் கோடி கோடி மற்றொடு தொடையாகவே குழுவி அடல் சேர் தருபூதர் மேல் பொழிதலும் அலமந்து ஓடல் உற்றனர் திசையினும் விண்ணினும் உலைந்தே ஆன காலையின் நாரதன் இனைய கண்டு அழுங்கி மேலி துண்ணவியற் புறவழி கொடு விரைந்து போன விண்ணவர் தம்மொடு சென்று புத்தேலிர் சேனை காவலன் நின்றதோர் கடை கூழைச் சேர்ந்தான் அருது மாதவன் புரிதரு நாரதன் அடலின் மிரவுமாயிரம் பூத வெள்ளத்தொடுமேவும் கருணைசேர் அருமுகத்தானைக் கண்டு கண்களித்து சுரர்களோடு போய் இறைஞ்சியே இணையென சொல்வான் ஐயா மின்படை வீரர்கள் பெருசமராடி வெய்ய தானவர்கள் தானைகள் வர வர வீட்டி செய்ய மந்திரித் தலைவரை அமைச்சரை சென்று பொய்யின் மொய் புடைத்தாரகன் தன்னொடும் பொருதார் தலைக்கண்ணாகிய வீரனும் தம்பியர் பிறரும் இலக்க வீரரும் தலைவர்கள் யாரும் புலை கொடும் தொழில் தாரகன் தன்னொடும் பொறத்தன் மலைக்கண் உய்தனன் அவர்தமைச் சூழ்ச்சியின் வலியால் உய்த்த காலையில் அவுணன் ஆகிய கிரௌஞ்சம் மெத்து மாயைகள் அனைவர்க்கு இழைத்தலும் விருவிப்பித்தராம் என மயங்கினர் போலும் நரித்திரை உணர்ந்தனன் தாரகன் என்போன் தெரிந்து தாரகன் மகிழ்வோடு பரந்தலை சென்று துறந்து நாம் பெரும் தானையைக் கணைமழை சொரிய முறிந்து போயின நிகழ்ச்சியது உயிர்த்தொகை முற்றும் இருந்த நாயக அருதியே யாவையும் என்றான் என்ற காலையில் நாரதன் உள்ளமும் இமையோர் நின்று தாம் அயர்கின்றதும் அமரர்கோ நெஞ்சில் துன்று சோகமும் நான் முகநாதியோர் துயரும் ஒன்று நோக்கியே அருமுகப் பண்ணவன் புரைப்பான் ஆறும் இது கேண்மின் அமரர்களாடுகளன் ஏகி தாரகனை வேல் கொடுத்தடிந்து அவனர் வைகும் ஓரணமான கிரவுஞ்சகிரி செற்றே வீரர் தமை ஓர் இறையின் மீட்டிடுவன் என்றான் எந்தை இவை கூறுதலும் யாரும் அவை தேர்ந்து சிந்தை உருகின்றது உயிர் செற்று முடிவுலா அந்த மில் மகிழ்ச்சியுடன் ஆடி இசைப்பாடிக் கந்த நடி வந்தனைப் புரிந்தனர் கழிப்பால் கந்தம் முருகேசனது காலை முதுபாகாய் வந்தது ஒரு வந்தினை மகிழ்ச்சியோடு நோக்கில் சிந்தைதனில் முந்தும் வகை தேரதனை வல்லே உந்துதி விரைந்து என உரைத்து அருளலோடும் என்ன இனிது என்று தொழுதே எழுவகைத்தாம் தன் இனம் அது ஆகியவர் தங்கள் புடை போதக் கொன்னுவுனை தாம் உளவு கயிறு பற்றித் துண்ணு பரிமான் நிறைகள் தூண்டி மிகார்த்தான் ஆன காலைதனில் அண்டமும் வையம் தானும் அங்கூழத் தடங்கிரியாவும் ஏனைமா கடலும் எண் திசைவுள்ளமான வேழமும் நடுங்கின மன்னோ வாவுகின்ற பல மானைத் தூண்ட தேவர் தங்கள் சிறை தீரிய செல்வோன் மேவுதோல் இரதம் விண்ணெறி கொண்டேவே வரும் புகழ ஏகியது அன்றே ஆதியம் குமரன் அவ்வழி பொன் தேர் மீது செல்லுதலும் இன்முகில் பல்வேறு ஓதும் வண்ணமுடன் உற்று எனவானில் பூதசேனை புடைப்போயினான்றே புரகிட்டு புறகிட்டு எதிர்ப்புதரா நேர்ந்து தொழுது ஆற்றலுடு எய்த நாரணன் தனது நன்மருகு ஆனோந்தார கந்திகள் சமற்களம் உற்றான் கவனமோடு படர் காலினும் உந்திச் சிவன் மகன் தனது சேனையது ஆனோர் உவரியாம் என உருதிரம் நோக்கி அவுணர்தானையை அணிந்து எதிர் சென்றார் சகம் துதிக்க வருசாரதாமும் அகந்தை உற்ற உணத்தொகையோரும் இகந்த வன்மையுடு எதிர்ந்து இகல் ஏய்தி வெகுண்டு பேரமர் விளை திடல் உற்றார் கரம் கொள் நேமிகள் கணிச்சிகள் தீவாய் சரங்களாதீன தானவர் விட்டார் உரங்கொள் மால்வரைகள் ஓங்கும் எழுக்கள் மரங்கள் விட்டனர் மரம் கெழுபூதர் முறிந்த தேர்நீரை முடிந்த நமாக்கள் தானவர் நெடுந்தலை சோறி சொந்த பூதர்மெய் துணிந்தனவானில் திரிந்த பாறுகள் செறிந்தனவன்றே நிறம் கொள் செங்குருதி நீத்தமது ஆகிக் கரங்கி ஓடின கவந்தம் ஒரு கோடி மரம் கொடு ஆடுவையின் தோறும் ஆகிப் பிறங்குகின்ற பிணம் கெழு குன்றம் அணையவாறு இவர் அரும் சமராற்றப் புனையில் வாகைவுள பூதர்கள் தம்மால் வினயம்பல்லா உணர்வெவ்வழி சிந்தி இணைதலோடும் தன்படைத் தொலைவு தாரகன் நோக்கிக் கொன் படைத்த குனிவிற்கு மின் படைத்த பல தூவி வன்படை கணம் வருந்த நடந்தான் நடந்து எதிர்ந்த கணநாதரை எல்லாம் தொடர்ந்து பல்கலை சொரிந்து துறந்தே இடம் திகழ்ந்த இமயத்தீரை நல்கும் மடந்தை தந்த திருமைந்தன் முன்னூற்றான் குற்ற காலை தனி ஒற்றரை நோக்கி சற்று நீதினும் மாமகன் என்றான் என்னும் குமரன் இங்கு இவனேயாம் மன்ன என்றிடலும் மற்ற அவன் ஏறும் துண்ணுதேர் கடிதம் தூண்டியவர்க்கும் முன்னவன் மதலை முன்னுற வந்தான் முழுமதி அண்ணா ஆறு முகங்களும் முன் நான்காகும் அருளும் வேலும் வேறுள சீரும் அழகிய கரமீராறும் அணிமணித் தண்டையார்க்கும் செழுமலரடியும் கண்டான் அவன் தவம் செப்பற்பாற்றோ தற்பம் மதுவுடைய சிந்தைத்தாரகனினையாற்றால் சிற்பரமூர்த்தி கொண்ட திருவூர் அனைத்தையும் நோக்கி அற்புதமை தினம் மேல் அமர் வந்தான் என்றால் கற்பனை கடந்த ஆதிக்கடவுளே இவன் கொல் என்றான் இந்த வாறு உன்னிப் பின்னறியார்க்கும் மேலாவுமீசன் தந்தது ஓர் வரமும் வீரத் தன்மையும் வன்மைப்பாடும் முந்துதாம் பெற்ற சீரும் முழுவதும் நினைந்து சீறி கந்தவேல் தன்னை நோக்கியினே என கழறல் ஊற்றான் நாரணன் தனக்கு மற்றே தனக்கும் வெள்ளை வாரணன் தனக்குமல்லால் மதிமுடிய மலனுக்கும் தாரிணிதனில் எமக்கும் சமரிணை இழைப்ப இங்கு ஓர் காரணமில்லை மைந்தா வந்தது என் கழருகை என்றான் அரவினைப் புரிந்தே யாக்கும் அருளுடு தண்டம் செய்யும் இறைவனா உமீசன் இமையவர் தம்மை நீங்கள் சிறையிடை வைத்த தன்மை திருவுளம் கொண்டுரும் தம்பிரலொடுவன்மை சிந்த விடுத்தனென்மை என்றான் கூறிய வேல் படை குமரநாயகன் பேரருள் நிலைமையால் இணைய பேசலும் போரினை இழைத்திடும் பூக்கை மாமுக தாரகன் என்பவன் சாற்றல் மேயினான் செந்திரு திகழும் மார்புடைய செங்கணான் கந்தரக்கல் உழன்மேல் தோன்றிப் போர் ஆழி வைத்தது என் கந்தரத்து அணிந்தது காண்கிலாய்கொலோ இன்று காரும் எம்முடன் இகலிப்போர் செய்யச் சென்றுள்ளார் யாவரும் சிறிது பொழுதினுள் றிந்தனர் போவரல்லது வென்று உளார் இலைய அதுவினவலாய்கொலோ முட்டிவெம் சமரினே முயலமுன்னம் நீ விட்டிடுதலை வரைவென்று வெற்பினில் பட்டிடையற்றினன் பல கணங்களை அட்டனன் அவற்றினை அறிந்திலாய்கொலோ ஆகையாலெம்முடன் அமர் இயற்றியே சோகமது அடையலை சூல பாணிவால் ஏகுதி பால நீ என்று கூறலும் வாகயம் குமரவேள் மரவில் கூறுவான் தாரணி மறையவந்தை நாரணன் விடுத்ததோ நலங்கொள்ளாழிதன் கூறினை இழந்து போய்க் குலாலஞ்சக்கர நீர்மயதானது வினவலாய்கொல் நீ சூர்புயல் மேனியான் துங்கச் செங்கையின் பாற்படு திகிரி போற்பழியில் துஞ்சுமோ வேற்பொரு படைக்கெலாம் இறைவனாகும் நம் வேற்படையினின் உயிர் விரைவின் முண்ணுமால் உங்கள் பேராற்றல் இவ்வுலகை வென்றன இங்கு நாம் வருதலும் இமைப்பெண் மாந்தன அம் கண்மா ஞாலமுண்ட அமரருமாறிருள் பொங்கு பேர் ஒளிவர விழிந்து போன போல் ஈட்டிய மாயைகள் எவையும் தன் வழிக் காட்டியகிரியையும் கள்வனின்னையும் தீட்டிய வேல் கொடுச்சற்று சேனையை மீட்டிடுகின்றனர் விரைவினால் என்றான் என்றலும் சீரியை இகழித்தாரகன் குன்று தன் சிலை குனியக் கோட்டியே மின்திகள் நான் ஒலி எடுப்பின்மிசை சென்றிடும் அமரரும் தியக்கம் எய்தினார் எய்திய காலையில் எந்த கந்தவேள் கைதனில் இருந்த ஓர் கார்முகம் தனை மொய்தனில் வாங்கினான் முழக்கம் கோடலும் ஐதன உலக எலாம் அழுங்கிற்றென்பவே நாரியின் பேரொலி நாதன் கோடலும் ஆரணன் முதலினோர் தாமும் மஞ்சினார் பேர் உலக எங்கனும் பேருற்று எங்கின தாரக முதல்வனும் தலை துளக்கிய தாரக சூரன் கைத்தலும் கொளல் குறிவில் உமிழ் கொள்கைத்து ஆளென வழக்கது நுனை கெழு வைரவான் கணையளக்கரும் எண்ணில் ஆர்த்து தூண்டினான் ஆயதோர் காலையில் ஆறு மாமுகன் நீ உயர் சிலை விரைவில் ஆயிரம் சாயகம் தூண்டியே தாரகாசுரன் ஏ இனப்பகழிகள் யாவும் சிந்தினான் சிந்திய காலையில் சேர்த்து தாரகன் உந்தினன் பின்னர் ஓர் ஆயிரம் கணை பந்தனும் அனையது கண்டு வல்லையின் ஐந்திருப்பகழி தொட்டு அவற்றை நீக்கினான் மீட்டும் அத்தாரகன் பிசிகம் வெம் சிலை பூட்டி வாங்கலும் புராரி காதலன் ஈட்டம் ஒடு ஒரு கணையே ஆங்கு அவன் தோல் துணைவில் நினைத்துண்டம் மாக்கினான் அங்கு ஓர் சிலையைக் குனித்தானது காலை தன்னில் எம்கோ முதல்வன் ஒரு பாணியின் ஏந்து வில்லில் செங்கோல் வகை ஆயிரம் பூட்டினன் செல்ல உய்தான் வெங்கோல் நடாத்தி மீதில் தேரார் பரவும் திரல் வேலவன் செய்கை நோக்கி தாரார் முடித்தாரக வீரன் தனது வில்லில் ஓர் ஆயிரம் வாளிகள் பூட்டினன் ஒல்லை உய்த்து நேராய் விரவும் கணையாவையும் நீர் செய்தான் வெய்யான் அனந்தம் கணை தூண்ட விமலன் நல்கும் துய்யானவைகளறுத்துக் கணை கோடி தூண்டி மையார உணர்ப்புகள் தாரகமான வேழம் எய்யாகும் வண்ணம் செரித்தானவன் யாக்கை எங்கும் ஒரு கோடி வாழி உறலோடும் உறுத்து நீசன் இரு கோடி வாழிவிட அன்னதை ஏவின் நீக்கி முருகோடியதார சுரேசன் முகங்கொள்கையும் பொறுகோடும் வீழவிடுத்தான் இரு புங்கவாளி வந்து அங்கு இரண்டு சரமும் பட மாயை மைந்தன் தந்தங்கள் கையோடு இரலோடும் தளர்ச்சி எய்தி முண்டும்கணை ஆயிரம் தன் நிமுனின்று தூண்டி கந்தந்தடம் தேர்துவசம் துகள் கண்டு நின்றான் மல்லல் கொடி இற்றது கண்டு மரம் கொள்வெய்யோன் வில்லைக் கணி நான்கு இரண்டால் நிலம் மீது வீட்டி தொல்லைக் கனலின் கணையாயிரம் தூண்டியன்னோன் செல்லுற்றத்தின் தேர் பறிப்பாகுடு சிந்தி நின்றான் வேறங்கு ஒரு தேர்மிசையேறி ஓர் வில்லை வாங்கி நூரைந்து இருதே விசிகந்தனை நுய்தின் நேரி மாறு இன்றி பரமன் முடிவான செவ்வேள் ஏறு தடம் தேர்வலவன் புயத்தி எய்த வைத்தான் வென்றோர் புகழும் குமரன் வியன் தேர்கடாவி சென்றோன் வருத்தம் தெரிந்து ஆயிரம் தீயவாளி ஒன்றோன் முகத்தாரகன் நெற்றியுள் மன்ன உய்பப் பொன் தோய் தனது தடந்தேரில் புலம்பி வீழ்ந்தான் வீழ்வுற்றிடலும் விழுசெம்பு நல்வெள்ளமிக்கே தாழ்வுற்ற பாறில் புகுந்தே புடை சார்தலுற்ற பாழிக்கடலில் பரிமாமுகம் பட்ட செந்தி வதனத்தினும் தோன்றும் என்ன மண்ணாகிய தாரகன் அங்கண்ன் மங்கி வீழ தனது படை வீரரதனை நோக்கி கொன்னார் சினம் கொண்டு அடுபோரைக் குறித்து நம்பன் தொன்னாள் உதவும் கருத்தான்வர் தம் செயல் கண்டு தன் கார்முகத்தை நிறுத்தாமலை அக்கனை மாமழை நீட உய்து மறுத்தான் உடைய கொடும் தான் அவர் வாகை சிந்தி அறுத்தான் விடுதொல் படையாவையும் ஆடல் வேலோன் வெய்தாகிய தீன்கணை மாறி விசாகன் மீட்டும் பெய்தானவுனர் முடி தன்னை பிறங்கு மார்பை துய்த்தான் ஒரு வாயினை அங்கையைத் தோளை தாளை கொய்தான் குருதி கடல் எங்கனும் கொண்டது அன்றே குருதிக் கடல் எங்கனும் கொண்டது என்றே வில்லோர் பரவும் திரல் வேலவன் வெய்ய கோலால் அல்லோடியத்திய மனத்தானவராயினோரில் பல்லோர் இறந்தார் குருதிக் கடல் பாய்ந்து நீந்தி சில்லோர்கள் தத்தம் உயிர்கொண்டு சிதைந்து போனார் மைக்கார் சிவந்ததி என்னும் தாரகன் மையல் நீங்கி அக்காலை தன்னில் எழுந்தே அயல் போற்றி நின்று தொக்காத்தமையாரையும் காண்கிறன் துன்பமேதி நக்கா நவர்த்தம் செயல் நவிரல் உற்றான் செய்யவார் செடை ஈசன் நல்கிய ஒருவன் பொற கையிழந்து முகத்தின் ஊடு கவின்கொள்கோடுமிழந்தனன் மையல் எழுதி விழுந்தனன் பொறும் துவிய தானையும் மாண்டன ஐயவ் இங்கு ஒரு தமியன் நின்றனன் அழகிதால் எனது ஆண்மையே தாவில் வெம்சிலை வன்மை கொண்டு சரங்கள் எண்ணில தூண்டியே மேவலானிவன் உயிர் குடிப்பதும் வெல்லுகின்றதும் அறியதால் தேவர் மாப்படை தொடுவன் இங்கு இனி என்று சிந்தனை செய்த பின் ஏவரும் புகழ் தாரகாசுரன் இணைய செய்கை ஏற்றினான் அடலரிடான் படையினை யாவையும் பவன் செய்தாரகன் விடவிட வந்தவை வெறுவி மேலையோன் புடைதனில் ஒடுங்கியே போற்றி நின்றவே செங்கன் மாலையன் முதற்ேவர் மாப்படை துங்கமுடேகியே துளங்கி வேலுடை புங்கவன் பாங்கரி போற்றி நிற்றலும் அங்கது கண்டனன் அவுணர் மன்னவன் ஒருவினன் அகந்தையை உள்ளம் ஓர் எரி பெருவினன் விம்மிதம் மிகவும் ஏதினான் எரி கல்லுள் விழியினன் இவனை வென்றிழல் அறியது போலும் என்று அகத்தில் உன்னினான் பாங்கரின் மாது பரமன் தொல்படை இங்கினி விடுதும் என்று எண்ணி அப்படை வாங்கின அருச்சுணை மனத்தினாலாற்றினன் ஓங்கி இருடன் ஒல்லை ஏவினான் சங்கரன் தொல்படை தரு கண்ணாலமும் புங்கவர் படைகளும் பூத ராசியும் அங்கத நிறைகளும் அளப்பில் சூலமும் வெண்கணல் ஈட்டமும் விதித்துச் சென்றதே கலைகுலாம் பிறைமுடி கடவுள் மாப்படை அலகிலா உயிர்களும் அண்டம் யாவையும் உலை குறாது அலமர உறுத்துச் சேரலும் இலைகுலாம் அயில் நோக்கினான் கந்தவேள் அணையது கண்டு தந்தையை சிந்தையில் உன்னிவோர் செங்கை நீட்டியே அந்தவன் படையினை அருளில் பற்றினான் தந்தவன் வாங்கிய தன்மை என்னவே நெற்றியில் விழி உடை நிமலன் காதலன் பற்றிய படையினை பாணி சேர்த்தினான் மற்ற அது தாரகவலியன் கண்முறியே இற்றது நம் திரு இனி ஏங்கினான் தேவர்கள் தேவனார் தெய்வத்தோல்படை ஏவினன் அதனையும் எதிர்ந்து பற்றினான் மூயிரு முகம் உடை முதல்வன் வன்மையை நாவினில் ஒருவரால் நவினல் பாலதோ ஆயினும் அரண்மகத்தின் போரலால் தீயது ஓர் கைதவச் செருதுவ துன்னலான் மாயைகளாற்றியே மறைந்து நின்று நான் ஏயனை ஏற்றுவன் அமரென்று எண்ணினான் கையனும் இவ்வகை கருத்தினில் உன்னியே ஓய் எனவே கிரவுஞ்சவற்பின் முன் வையமுடிய வல்ல மாயைகள் குதி என்று செப்பினான் செப்பிய இருவரை க்ரௌஞ்சம் திகழ்வுறு மாயை எண்ணிகள் உன்னி உப்புரவகை பல என நிற்ப முரணு உரு தாரக அப்புற நிறுதர்கள் என நின்றான் அகழ்வரை பல முகிலாக ஒப்பரு சூரனது இளையோனும் உரும் என அவை உற்றான் வேலைகள் உருவினை வரை கொள்ள விஷயமது உடையது ஓர சுரேசன் காலம் அதி இறுதியில் உலகு உண்ணும் கனை ஒலி அனல்கள் என நின்றான் சீலமின் முதுகிரி நெடு நேமித் திருவரை சூழ்தருமிருளாக மால்கரி முகமுழா உணத்தான் வரை அறுபாரிட நிறையானான் இந்திரன் முதலுள சுரர் வைகும் ஏழுடன் ஒரு திசை வேழம்போல் அந்த நெடுங்கிரி வரலோடும் அருகினில் உருகுலகிரியாகி தந்தியின் முகமுழாவுண்தான் சடசட முதிரொலியுடன் வாயுவின் செல்ல மதகிரி முகம் உள்ள பதகன்தான் தேயுவின் உரியன வரல் உற்றான் தெரியவும் நெடுவரை விரைவோடும் காய்கனல் உகு ஞகிழிகள் ஆகி ககனமது இடை உரமிடை காலை ஆயிரக்கோடி வெய்யவரே போல் அலமறல் உற்றனர் அறம் இல்லான் அவ்வகை தாரகன் வரையோடும் அளவரு மாயையின் வடிவு எய்து எவ்விடையும் செரிதரல் ஓடும் எவ்வெருமானவன் இவை காணா தெவ்வலிக் கொண்டு உறும் இவன் ஆவி சிந்துவன் என்று உள்ளம் விசை கொண்டே கைவருவேல் படைத்தனை நோக்கி இணையன சில மொழிக் கழருற்றான் தாரகன் என்பது ஓர் பேரோனை சஞ்சலமுறுக்கிறவுஞ்சத்தை ஓர் இரை செல்லும் உடல் கீறி உள் உயிர் உண்டு புறத்தியேகிப் பார் இடர்த்தம்மை இலக்கத்துப் பொன்பதின்மராக உரைக்கின்ற வீரரை மீட்டி இவன் வருகை என்றே வேள்படை தன்னை விடுத்திட்டான் சேயவன் விட்டிடு தனிவைவேல் செருமுயல் தார கண் வரையோடும் ஆயிடை செய்த புணர்ப்பெல்லாம் அகிலமும் அழிதரு பொழுதின் கண் மாயையினாகிய உலகெங்கும் மலிதருமுயிர்களும் மதிசூடும் தூயவன் விழியழல் சுடுமா போல் துண்ணென அட்டது சுரர் போற்ற அரண் தரு கழல் காலையய்யன் எழுந்த சீற்றம் திரண்டு ஒருவடுவின் வேராய் சென்றதே நான்கு முரண்தரு தடம் தோல் அண்ணல் முத்தலை படைத்த சூலம் இரண்டு ஒரு படையாய் வந்தது என்னவும் ஏகிற்று அவ்வேல் முடித்திடல் அறியமாய மூரி நீர்க்கடலைவற்ற குடித்திடுகின்ற செவ்வேல் கூற்றம் வந்திடுதல் ஓடும் தடித்திடும் ஏயிற்றுப் பேழ்வாய்த்தாரகன் இதனைப் பற்றி உடித்திடுகிற்பேன் என்னா ஒல் உறுத்து வந்தான் அச்சமோர் சிறிதுமில்லா அவனரு கோன் உவனன் மேல் செல் நச்சு அரவு எனச் சீறி நணுகலும் அவன் மார்பு எனும் வச்சிறவரையின் மீது வான்பூறும் ஏறியுற்று என்ன செச்சயம் தெரியல் வீரன் செலுத்தும் வேல் பட்டதன்றே தாரகன் மார்பம் என்னும் தடம் பெறு இவரையைக் கேண்டு சீரிய கிரவுஞ்சத்தில் சேர்ந்து பட்டு உருவிச் வீரமும் புகழும் கொண்டு விளங்கியது என்னங்கட் சோரியும் துகளும் ஆடித்தும் என மீண்டது அன்றே மீண்டிடு சீற்ற வைவேல் வெற்பினுள் துஞ்சுகின்ற ஆண்தகை வீரர் தம்மையாயிடை எழுப்பிவான் போய் மாண்தகு கங்கை தோய்ந்து வாலிய வடிவாய் தூண்டிய கரத்தில் வந்து தொன்மை போயிருந்தது அம்மா தண்டம் அது இயற்றும் கூர்வேல் தாரக அவுணன் மார்பும் பண்டூளவரையும் பட்டுப் பறிந்த பேரோசை கேளா விண்டது ஞானம் என்பார் வெடித்தது மேறு என்பார் அண்டம் அது உடைந்தது என்பார் ஆயினர் அகிலத்து உள்ளோர் வடித்ததை அண்ண கூர்வேல் மார்பை ஊடு செல்ல தடித்திடுகின்ற யாக்கை தாரகன் அனந்த கோடி இடித்தொகை என்ன ஆர்த்திட்டு எம்மென எழுந்து துள்ளிப் படித்தலம் தன்னில் வீழ்ந்து பதை பதைத்து ஆவி விட்டான் தடவரையனைய முயம்பில் தாரகன் வேலால் பட்டு புடவியில் வீழானின்றான் பொல் என வானில் துள்ளி கடல் உடைந்து என்ன ஆர்க்கும் காலையில் கலக்கும் எய்தி உடுகணம் உதிர்ந்தது அஞ்சி ஓடினன் இரவி என்போன் தளர்ந்திடல் இல்லா வீரத் தாரகன் பட்டு வானில் கிளர்ந்தனன் வீழும் எல்லை கீழ்வுறு பிலமும் பாறும் பிளந்தன வரைகள் யாவும் பிதிர்ந்தன அதிர்ந்தது அண்டம் உளம் தடுமாறி ஓலிட்டு ஓடின திசையில் யானை தன்னழி சிறிதும் இல்லா தாரகன் கிளர்ந்து வான் போய் மண்ணிடை மறிந்த தன்மை சிறை இழந்த நாளில் திண்ணியமேறு என்னும் செல்லலாம் கொல் என்று உன்னி விண்ணடை எழுந்து வல்லே விழுந்ததே போலும் என்றே வெற்றியது ஆகும் கூர்வேல் வெப்பினை அட்டகாலை செற்றிய பூழி ஈட்டம் சிதறிய பொறிகள் எங்கும் பற்றிய புகையும் வந்து பரந்தன கரந்த தண்டம் பற்றிய கடல்கள் வானில் கங்கையும் வறந்தது என்றே சிறந்திடு மாய வெப்பைத் திருக்கை வேல் பொடித்த காலைகின்ற தீயை தீ எனப் பேசலாமோ அறிந்தவர் தெரியில் குன்றம் அவுணனாகையினான் மெய்யில் உறைந்திடு குருதி துள்ளி உகுத்தவாறாகும் அன்றே யான் உற்ற குன்றம் தன்னை எரிந்தனன் என்று செவ்வேள் தான் உற்ற நதியை வந்து தடிந்ததே என்ன வெப்பில் ஊனுற்ற நெடுவேல் பாய உதித்திடும் பொறியின் ஈட்டம் வானுற்ற கங்கை குக்கு வரந்திடுவித்தது என்றே திரல் உடை நெடுவேலட்ட சிலம்பினில் சிதறித் தோன்றும் பொறிகளும் துகளும் ஆர்ப்பும் பொள்ளெனச்செறிந்த தன்மை மறிகடல் முழுதும் அங்கண் வடவையும் அடைந்தொன்றாகி இறுதியில் உலகம் கொள்ள எழுந்தது போலும் மாதோ தந்தியின் வதனம் கொண்ட தாரகாவுணன் மார்பில் சிந்துரு குருதி சென்னீர் திரை பொருது அலைத்து வீசி அந்த மில் நீத்தமாகி அயில் படை அட்ட குன்றில் வந்திடுப்பூழை புக்கு மறிகடல் மடுத்ததன்றே விட்டவேல் மீண்டு கந்தவேல்கர திருப்பத்தியோன் பட்டதும் வெற்புமாய்ந்த பான்மையும் அவனர் யாரும் கெட்டதும் நோக்கிமாலும் கேழ்கிழர்கமலத்தேவும் முட்டுயில் ஆகமத்தின் வேந்தும் முனிவரும் சுரரும் ஆர்த்தார் ஆடினர் குமரப் போற்றியம் கைகள் உச்சி மீது சூடினர் தன் பூமாரி அவனைச் சூழ்ந்து பாடினர் பாடினர்ம் பன்முறை பணிந்து நின்றார் ஈடிய உவகை என்னும் நெடும் கடல் ஆழும் நீரார் ஆங்கது காலை தன்னில் அளப்பிலாமாயை வல்ல ஓங்கல திறப்ப அங்கண் உறங்கிய வீரரெல்லாம் தீங்குறு மையல் நீங்கிக் கதுமெனச் சென்று செவ்வேள் பூங்கழல் வணங்கி நின்று போற்றியே புடையின் நின்றார் வார் ஒரு கழல் கால் வீரவாகவே முதலா உள்ள வீரர்கள் தம்மையெல்லாம் வேல் உடைக் நோக்கி தாரகன் வரை உள்பட்டுத் தகும் உணர்வு இன்றி நீவிர் ஆறு நொந்தீர்கள் போலும் மாயை ஊடு அழுந்தி என்றான் செய்யவன் இணையவாறு சீரருள் புரிய வீரர் ஐயனின் அருளுண்டாக அடியம் ஊறு அடைவது உண்டோ உறங்குவார் போல் மருவும் இன்புற்றது அன்றி வெய்யதோர் கிரி மாயத்தால் மெலிந்து இளம் எறையும் என்றார் லும் வீர மொயம்பின் ஏந்தலை விழித்துச் செவ்வேள் வென்றிகொள் சூரன் பின்னோன் விட்டிடத்தான் முற்கொண்ட வன்றிரற்படையின் வேந்தை மற்றவன் கரத்தின் நல்கி நன்றிது போற்றுகென்றே நவின்று நல்லருள் பொரிந்தான் தாரகன் போரில் துஞ்சும் சாரதர் தம்மையெல்லாம் ஆறு நீர் எழுதீர் என்ன எழவே செய்து பாரிடவனிகம் சூழ பண்ணவர் பரவல் செய்ய சீரிய வயவனி இந்தச் செருநிலம் மகன்றான் செவ்வே